இந்த எண்பத்தி எட்டாவது கவி கேள்வியல் முப்பத்தி நாலு இந்த வீடதாம் பரிபூர்ண சுரூபத்தில் ஜீவன் முக்தர்களுடைய நிச்சயமான அந்த அனுபவம் ஜீவன் முக்தி அனுபவம் இந்த நிச்சயம் எந்த நிச்சயம் தான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற நிச்சயம் இதுவரையிலும் விருத்தி ஞானமா இருந்துச்சு இப்பொழுது அதுவாகவே இருக்கிற அந்த நிச்சயம் முத்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றால் அதுக்கு ஏதாவது வெளியில அவங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால் சிந்தையற்ற பூமண்டன ராசனும் சிசுவும் போல் சுகமாவர் கைவல்யம் என்ன சொல்லுது ஊமருமாவார் உள்ளத்து வகையான் ஜீவன் முக்தர் ஊமருமாவார் உள்ளத்து வகையான் ஜீவன் முக்தர் ஆனந்த பெருக்கு இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சிந்தையற்ற பூமண்டல ராசனும் சிசுவும் எப்படி இருப்பாங்க நேரம் ஆனந்தமாக இருப்பார் அவர்களுக்கு துன்பம் என்பது கிடையாது சந்தோஷமாக இருப்பார் ஒரு காரண காரியம் சின்ன குழந்தைக்கு எதை பார்த்தாலும் சில சிரிக்கும் பார்த்துட்டோம் விஷயத்துக்கெல்லாம் சிரிக்கும் நமக்கு சிரிக்கிறதுக்கே ரொம்ப யோசனை பண்ண தான் இன்னை இருக்குது எவ்வளவு ஜோக்கு சொன்னாலும் சரி எவ்வளவு சிரிக்கிறதுக்குரிய சூழலை ஏற்படுத்தினாலும் எவ்வளோ ஆனந்தமான சூழ்நிலை வந்தாலும் கூட வலுக்கட்டாயமாக நம்ம துன்பத்தை நினச்சி பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை நினச்சி பார்த்து எதை நிறுத்திக்கிறோம் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறதை நிறுத்திக்கிறோம் ஆனால் குழந்தை அப்படி இல்லை இந்த சின்ன நம்ம யாராவது பயமுறுத்தி ஒளி ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டு கூட சிரிக்கும் ஒரு குரலை எடுத்து காட்டி மறைச்சிக்கிட்டு காட்டினோம்னா சிரிக்கும் குண்டும்மில்லாதுக்கெல்லாம் சிரிக்கும் அதுபோல் சிந்தையற்ற பூமண்டல ராசன் இந்த பூமண்டல பூ பரப்புக்கே எதிரிகளற்ற ஒரே ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு வாடிவன் நோதி நோடிகளற்றவன் எல்லா சம்பத்துக்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ஒரு ராஜா ஆனந்தமாக இருப்பான் அவனுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை குழந்தைக்கும் அதுபோல அம்மா குழந்தைய கணவர் வண்டி ஓட்டுறார் பின்னாடி அம்மா காரிய உட்கார்ந்து பிள்ளைய மடியில் பிடிச்சிக்கிறார் அந்த குழந்தை அம்மாவை இறுக்கியெல்லாம் பிடிக்காது பார்த்துருக்கீங்களா ரெண்டு கையும் விட்டுட்டு அது பாட்டை கிடக்கும் என்ன அப்படி என்ன நம்பிக்கை அம்மாவை பார்த்துக்குருவாங்க அதுக்கு அந்த பற்றி கவலையே இல்லை பைக்கு மேடு பள்ளங்களில் ஏடி இறங்கும் பிரேக் எல்லாம் போடுவார் லெவல் கிராசிங் எல்லாம் தாண்டும் டிராஃபிக் எல்லாம் தாண்டும் கணவன் எச்சரிக்கையாக வண்டி ஓட்டணும் இங்கே அம்மாக்காரி குழந்தை எப்படி பிடிச்சிக்கிறார் தன்னை விட ரொம்ப பத்திரமாக பிடிச்சிக்கிறார் ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா ஆனந்தமாக இருக்குது அது தூங்கிட்டு கூட வரும் கையை பிடிச்சிருக்க கூட பிடிக்காது அப்போ எந்த அளவுக்கு அது சுதந்திரமாக இருக்குது அப்படின்றதுக்கு சிசுவும் போல் சுகமாவார் பந்தமுத்திகள் மறந்துவோ அப்போ இதுக்கு முன்னாடி அஞ்ஞான தசையில் இருந்த பந்தம் முத்தி அஞ்ஞான தசையில் பந்தம் இந்த ஞானம் அடைந்தபின் முத்தி இந்த ரெண்டுமே அவர்களிடத்தில் இருக்கிற ரெக்கார்டு போயிடும் ஏன்னா சிதாபாச ஜீவன் அஞ்ஞானம் போயிடுச்சு அது இருக்கிற தான் பந்தம் அது போனா முத்தி இப்போ ஜீவன் ஆபாச ஜீவன் வெளியே கிளம்பியாச்சு அது இல்லை இல்லைன்றப்ப பந்தம் முத்தின்ற எருமைகளும் இல்லை உண்டென்று பலர் சொல்லில் நகையாவது ஜீவன்முக்தி ஞானிகளுக்கு பந்தம் உண்டு அவர்கள் முக்தி அடைந்தார்கள் அப்படின்ற சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே பொய் ஜீவன் முக்தி ஞானி முக்தி அடைந்தார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே பொய்யாயிருக்கும் ஏன் அவர்கள் பந்தம் அடைந்திருந்தார்கள் என்று சொல்வது பொய் அப்போ முக்தி அடைந்தார்கள் என்று சொல்வது அதை பொய் அது எது ஒரு நகைப்பிற்குரிய ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தை சொல்றது மாதிரி அந்தரத்தை உண்டு உமிழ்ந்தது ஓர் கொசுகெனும் அவர்களை அகையாரோ ஜீவன் முக்திகளுக்கு என்ன இருக்குது பந்தம் இருக்குது முக்தி இருக்குதுன்னு சொல்கிறது எது போலேன்னு சொன்னால் ஒரு கொசுவானது ஆகாயத்தையே சாப்பிட்டுச்சான் அப்புறம் அதை வந்து வெளியேற்றுச்சான் அதுபோல் இவன் அஞ்ஞான தசையில் இந்த ஜீவேஸ்வர ஜெகத்தை உருவாக்கி பந்தப்படுத்தி கொண்டா இப்பொழுது அதை என்ன பண்ணிட்டான் உமிழ்ந்து அதை விட்டு விட்டான்னு சொல்கிறது போல் அப்படி ஏதாவது நடக்குவான் அப்படி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை பந்தமுக்தி இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையே ஒன்று இல்லை என்பதை சொல்லுகிறார் நாம் வேணால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆட்டோபயோகிராஃபி எழுதி பத்திரமா பிரிண்ட் போட்டு என்ன பண்ணலாம் லைப்ரரியில் கூட சேர்த்துக்கலாம் அப்போ மலடி மைந்தனும் தானுவில் பொருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப நகரிலேயே சுத்திகை ரஜதம் விளைபேசி கலகமாய் முயல் கொம்பினார் குத்தியே களை தெருவரும் வாண்டார் அழகையாயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே மலடி என்ற ஒரு ஒரு நபரே இல்லை தானுவில் புருடன்ற ஒரு நபர் இல்லை அவர்கள் வான் என்ற ஒரு முடிசூட முடியாது இலகு கந்தர்ப்ப நகர் என்ற ஒரு நகரமே இல்லை இலகுன விளங்குகின்ற கந்தர்ப்ப நகர் என்று ஒன்று விளங்குவதே இல்லை ஒரு பொருளே இல்லை அப்புறம் அதை விலை பேசுவதற்கு இல்லை கலகமாய் முயல் கொம்பினார் முயல் கொம்புன்ற ஆயுதமே இல்லை கலைத்து இருவரும் ஆண்டால் அழகை அவர்கள் இறந்து போய் பேயானாங்கன்றதும் இல்லை இல்லவே இல்லை திரும்ப இல்லவே இல்லைன்னு ஆயிட்டார்கள் இவ்வளவு பெரிய கதை வந்துச்சே அது கதை இல்லை ஆயின கதை அது பின்னாடி மாயையை பற்றி கேள்வி வரப்ப சொல்லுவாங்க அது வந்ததும் போனதும் பற்றி ஆராயாதே அப்படிப்பாங்க எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே நாம் பிரசன்சிலையே பேச ஆரம்பித்தோம்னா இந்த நம்மளுடைய உலக வாழ்க்கை என்பது கதைன்றதை நல்லா தெரிஞ்சிடும் நாம உலக வியாபாரத்தை நடத்தும் பொழுது ஒன்று இறந்த காலத்தையோ அல்லது எதிர்கால கற்பனை உலகத்தையோ தொடர்புபடுத்துறதுனால தான் வாழ்க்கை இருக்கு இறந்த காலத்தையோ அல்லது எதிர்கால கற்பனையோ தொடர்பு கொடுத்தவில்லை என்றால் நிகழ்காலம் எப்படி இருக்கும்னு சொன்னால் வியாபாரமே இல்லாமல் இருக்கும் நிகழ் வியாபாரன்றது இந்த உலக விவகாரங்கள் அது இல்லாமலே அதுவே கிட்டத்தட்ட சமாதிக்கு கொண்டு போய் நாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் தொடர்புபடுத்தி கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இறந்த காலத்தோடோ எதிர்கால கற்பனைகளோட நாம் எப்படியாவது நிகழ்காலத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்பு படுத்திக்கொண்டே இருப்பதனால் வாழ்க்கை என்ற ஒரு சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை நிறுத்தம்னா ஒரே வழி இறந்த காலத்தை தொடர்புபடுத்துவதையோ எதிர்காலத்தை தொடர்புபடுத்துவதையோ என்ன பண்ணிட்டா போதும் அதை மட்டும் நிறுத்திட்டா போதும் நீழ்காலம் எப்படி இருக்கும்னா ஸ்டில்லாய மாயை என்பது பொய்யனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே தாயையன்றி மக்களுக்கு ஒரு பிறவியும் சாதியும் வேறுண்டோ நாம் அத்தியாரோகத்தில் என்ன பிடிச்சோம் மாயையில் தொடங்கி எதுவரைக்கும் பிடித்தோம் பஞ்சீ பஞ்சமகாபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமதா மகாபூதங்களாலான ஜீவேஸ்வர ஜெகத் தூளமாக இருக்கக்கூடிய தூளத்தனு அந்தபோணபோகம் வரைக்கும் படைக்கப்பட்ட எல்லாம் மாயையின் படைப்புகள் மா பொ என்றால் அது பெற்றையெல்லாம் பொய்யாமே அதனாலதான் என்ன சொன்னாரு இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் செணித்தவென்று அறிந்து கொள்ளார் கற்பனை தான் அத்தியாரோபம் சொல்றப்பே சொல்லிட்டு தான் முடிச்சாரு முடிக்கிறப்ப என்ன சொல்லி முடிச்சாரு உம் காண்பல்லாம் சொப்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானி ஆவார் அப்படின்னாரு இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு போல்றி என்றார்போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதையே அவவாதம் தொடக்கத்திலேயும் சொன்னாரு முடியுலையும் சொல்றாரு இப்ப அதை இன்னும் திறமாக உரைத்து சொல்லக்கூடிய இடம் இப்ப வந்திருக்கு அவர் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப கடினமான நம்ம உளவியலை பொறுத்தவரை அவர் சொல்கிறது இப்போ தாண்டவராய சுவாமிகள் சொல்ல போகிறது ரொம்ப அதை மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இப்போ கொண்டு வந்திருக்கார் இவன் சமாதி அவஸ்தைகளை பற்றி நன்றாக ஆராய்ச்சியது பரிபூர்ண நிலையை அடைந்திருக்கிறான் இப்போ ஒன்செண்டால் எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும் இல்லை என்று தள்ள வேண்டும் எதெல்லாம் தள்ளணும்னு அவர் காமிச்சு கொடுக்க அப்போ மாயினால் உண்டானதாக சொல்லப்படும் கற்பனையாக தோண்டிய ஜகத் அனைத்தையுமே என்ன பண்ணிருந்தோம் மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் அப்ப எதும் புண்ணிய கர்மங்கள் செய்தால் சொர்க்கம் சேயனா நீ தொலைவில் இருக்கக்கூடிய அதை அடைவதற்கு கொஞ்சம் தொலைவாக இருக்கக்கூடியது நரகம் ரொம்ப வேகமாக கிடச்சிரக்கூடியது அதாவது நரகத்தினுடைய வாசல் எப்படி இருக்குன்னு சொன்னால் எந்நேரம் அங்கே ரிசப்ஷன் முன்னாடி வாழை மரங்கள்லாம் கட்டி தோரணங்கள்லாம் தொக்க விட்டு பன்னீர்லாம் தொளிச்சு சந்தனமெலாம் கொடுத்து மாலை ஓட்டு மேலதாளங்களோட நரகத்தினுடைய வாசல் எங்கே பார்த்து எப்போயும் இருக்குமா அப்போ நம்ம நம்பி என்ன பண்ணிருவோ இங்கே நல்லா ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க வேகமாக சொர்க்கத்தினுடைய வாசல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருக்குமா எதுவுமே வரவேற்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்களாம் ஆனால் உள்ளே போனால் எப்படி இருக்குது ஆனந்தமோ ஆனந்தம் வெளியில் வாசலில் ஒருத்தர் கூட வரவேற்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க அதான் செய்ய சொர்க்கம் சொர்க்கம் அடைவதற்கு கொஞ்சம் கடினமானது தூரத்தில் இருப்பது நரகம் அப்படி இல்லை பொசு பொசுன்னு உள்ளே போயிட்டு வந்துடலாம் நன்மையும் தீமையும் பாராமல் அப்போ தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்காம உனக்கு என்ன செஞ்சார் நீ என்னதான் இருந்தா போதும் நீ உன் சொரூபமாக பூரண சுரூபமாக சத்து சித்து ஆனந்த சுரூபமாக நீ இருந்தாலே அதுவே போதும் அப்படின்ற அடுத்து கேள்வி எண் முப்பத்தி முதல் பல தேவரும் பாரூட பெரியோரும் கங்கை ஆதியாம் தேசமும் காலமும் மறைனாலும் அங்கம் ஆறு மந்திரங்களும் தவங்களும் அசத்தியம் என சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றமில்லையோ மொழியீரே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு குரு குருவுக்கு சீடனே சாமி சாமி மாயை பெற்ற வகையெல்லாம் பொய்யின்னு சொல்ல சொல்லிட்டேங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சொர்க்கம் நரகமும் பொய்யன்னு சொல்லிட்டிங்க நன்மை தீமையும் பொய்யன்னு சொல்லிட்டிங்க இந்த உலகியல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒரு பிடி ஒரு உறுதியான ஒரு நல்ல விஷயமா புண்ணியமா இருக்கக்கூடியது என்னென்னலாம் பங்கையாசனன் முதல் பல தேவர்கள் பிரம்மாதி தேவர்களை எல்லாம் அந்த உலகில் உள்ளவர்களை என்ன பண்ணாங்க வணங்கி ஏத்துகிறார்கள் அந்த திவ்யமான குணங்களை தேவர்களுக்குள்ள நல்ல குணங்களை அவர்களிடத்தில் வந்து வரம் பெற வேண்டும் என்று வேண்டி அவர்களை என்ன பண்ணாங்க வணங்குகிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள பெரியோர்கள் கங்கையாதியான் தீர்த்தம் தே கங்கை ஆதியாம் தீர்த்தம்னா கங்கை முதலான தீர்த்தங்கள் என்னென்ன இருக்குது சப்த நதிகள் இருக்குது கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி எல்லாமே என்னது கோதாவரி இதெல்லாம் என்னது சப்த நதிகள் அதுபோல் புனிதமான தீர்த்தங்கள் இருக்கின்றன நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் சாமிக்கு உற்சவம் நடக்கிறப்ப என்ன எடுக்க போகிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு தீர்த்த நிலைகளுக்கு போய் எடுத்துகிட்டு வர தீர்த்தம் புனிதமான தீர்த்தங்கள் அப்போ அதெல்லாம் பொய்யின்னு சொல்ல சொல்றீங்களா சாமி தேவர்களெல்லாம் பொய்யின்னு சொல்ல சொல்றீங்களா இந்த உலகத்தில் உள்ள சான்றோர் பெருமக்களை எல்லாம் பார்னு உள்ள என்னது நாம் வணங்கி ஏற்றக்கூடிய நன்மக்கள் சான்றோர் பெருமக்களை பொய்யின்னு சொல்ல சொல்றீங்களா தீர்த்தங்களை எல்லாம் பொய்யன்னு சொல்ல சொல்றீங்களா தேசம் தேசத்தில் எத்தனை என்னது நூற்றி திவ்ய தேசங்கள்னு சொல்கிறாங்க சைவர்களுக்கு இருநூறுக்கு மேற்பட்ட எனது பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது அப்புறம் பன்னிரெண்டு ஜோதிர் லிங்கங்கள்னு சொல்கிறாங்க பஞ்சபூத தலங்கள்னு சொல்கிறாங்க கைலாயம் சொல்கிறாங்க வைகுண்டம் சொல்கிறாங்க இதெல்லாம் எல்லாத்தையும் மகான்கள் அடங்கின இடம் சமாதி அடைந்த இடங்களை சொல்கிறாங்க புத்தர் ஞானம் பெற்ற புத்த கயா சொல்கிறாங்க மெக்கா மெதீனாவுக்கு போயிட்டு வராங்க ஜெருசலேயத்துக்கு போயிட்டு வராங்க எல்லாம் புனிதமான இடம் தானே உலகத்தில் எல்லாம் புனிதமான இடம் தானே அதான் தேசம்னு சொன்னால் என்னது புண்ணிய கஷேத்திரங்கள் ஸ்தலங்கள் முதல்ல சொன்னது மூர்த்தி தேவர்கள்னு சொன்னது மூர்த்தி பார்ல பெரியோன்னு சொன்னது அங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் அப்புறம் கங்கையாதியாம் தீர்த்தம் அப்புறம் தேசம்னா ஸ்தலம் காலமும் அது காலம் பார்த்து நல்லா அதுக்கு ஒரு நல்ல நேரம் நாம் ஒரு செயல்பாட்டுக்கு வரும் பொழுது நேரம் பார்க்குறோம் நேரங்காலம் பார்க்கறோம் இதெல்லாம் மறை நாளும் இதையெல்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய வேதங்கள் நான்கு வேதங்கள் அவற்றினுடைய அங்கங்களாகிய என்னது சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் போன்றவைகளும் மந்திரங்களும் அந்த வேதங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான மந்திரங்களும் தவங்களும் அவை நமக்கு வழிகாட்டக்கூடிய தவங்களும் எல்லாத்தையுமே அசத்தியம்னு இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களா சாமி எல்லாத்தையுமே தள்ளடுமா சாமி எங்கள் நாயகனே அதனால் குற்றம் இல்லையோ மொழியிலே அது தப்பு இல்லையா நாம விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இதை என்ன பண்ணி வ வணங்கி வணங்கி வணங்கி வந்திருக்கோம் இப்போ ஒரே நேரத்துல ஜீவன் ஞானிக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நாயகனுடைய வகைன்னு சொல்லி தள்ள சொல்றீங்களே இது குற்றமில்லையா இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு உறுதியான பதில் சொல்றார் இதுவும் அடுத்த பாட்டு ரொம்ப உறுதியான பாட்டு சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்வது பிழையானால் அற்பமாயியில் தோன்றிய சகங்களை அசத்தனல் பிழையாமேன் சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்லலாம் எழில்மைந்தான் அற்பமாயையில் தோன்றிய சகமெல்லாம் அசத்தியம் எனலாமே அப்ப என்ன சொல்லிட்டாரு இதெல்லாம் அசத்தியம்னு சொல்ல சொல்கிறீங்களா சாமின்னா இதெல்லாம் அசத்தியம் தான்டான்னு சொல்ல மாட்டேங்கிறார் நல்லா கவனிச்சுங்க ஏன்னா கேட்கறது எப்படிப்பட்ட கேள்வி சென்சிட்டிவான கேள்வி மன உணர்வு சம்மந்தப்பட்டது அதனால் அந்த சிந்தனை யாருக்கே விட்டுறாரு நான் இப்போ ஒரு சில லாஜிக் சொல்கிறேன் யுக்தி சொல்கிறேன் அந்த யுக்தி எது பொருத்தமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விட் நீ இதெல்லாம் சத்தியம்னு சொல்லு இல்லைதான் இது அசத்தியம்னு சொல்லுன்னு இவர் எந்த விடையும் சொல்கிறதில்லை நான் லாஜிக் மட்டும் சொல்லிடுறேன் அது உன்னுடைய அறிவுக்கு எது பொருத்தமானோ அதை நீ ஏற்றுக்கொள் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டு இந்த சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்வது பிழையானான்னா அதை பிராக்கெட் போட்டு உண்மைன்ற ஒரு சொல் நாங்கள் பொய் என்று சொல்வது பிழையானால் அப்படின்ற அந்த சொற்றொடருக்கு ஒரு வார்த்தை என்னது உண்மை அடுத்த வரிய அமாகயையில் தோன்றிய சகங்களை அசத்தனல் பிழையாமேன்ற சொற்றொடருக்கும் என்னன்னு போட்டுக்கணும் உண்மைன்னு போட்டுக்கணும் பின்னாடி வேணா உண்மையானால் அல்லது உண்மை ஆமே அதை சேர்த்துக்கலாம் இப்ப அதை உண்மைன்ற போட்டு படிச்சு காண்கிறேன் சொற்பனந்தனில் கண்டதை உண்மை என்று உண்மையானால் உண்மை என்று சொல்லுவதானால் அற்பமாயில் தோன்றிய சகங்களை உண்மை உண்மை ஆமை சகங்கள் உண்மையாமே சொற்பனந்தனில் கண்டதை சொற்பனந்தனில் கண்டதை உண்மை என்றால் அல்லது உண்மையானால் அற்பமாயில் தோன்றிய சகங்களும் உண்மையாமே அந்த வார்த்தை சரியா சேர்த்துக்கணும் சரியா பொய்யும் பிழையும் சேர்ந்து எதுவாயிருச்சுப்ப திரும்ப திரும்ப பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்த எதுவாயிரும் உண்மையாயிரும் அப்படித்தான் இந்த ஜகத்தை நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் பொய்யவே திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து பார்த்து இப்ப மனசுக்கு எதாவது பட்டிருக்கு உண்மையா பட்டு போச்சு சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்லலாம் எனில் மைந்தா அப்போ சொற்பணம் உண்மையா பொய்யா நமக்கு தானே தெரியும் சொற்பணம் எது பொய் அதான் சொல் கண்டதை பொய் என்று சொல்லலாம் எனில் நீ சொல்லுப்பா சொற்பணம் உண்மைன்னு வச்சுக்கோ இந்த மாயில் தோன்றிய எல்லாத்தையும் உண்மையு மீன் நீ வச்சுக்கோ சொற்பனம் பொய்யின்னு வச்சுக்கோ இப்ப அதை எடுத்துக்கிட்டேன்னா அற்பமாயில் தோன்றிய சகமேலாம் அசத்திய மேலதான் உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி எடுத்துக்கோன்ட்டார் இவர் என்ன சொல்லல அப்ப மேல என்னையும் பம்புக்கு மாட்டி விடுற மாதிரி கேள்வியா இருக்கேன் எல்லாத்தையும் இவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டா அது சிக்கலாயும் நீ சிந்திச்சு நீயே அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துக்கோன்னு சொல்லிட்டு யுக்தி யுக்தியை மாத்திரம் சொல்லிவிட்டார் முடிவுக்கு வர்றது யாருடையது அந்தந்த சாதகனுடையது பொய்யை மெய்யன்ற மூடர் புண்ணியர் என்று புராணம் கோப்பிடுமானால் மெய்யை மெய்யன்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ இப்ப நாம சொன்ன வங்கையாசனன் முதல் பல தேவரும் பார்வுல பெரியோரும் கங்கையாவியான் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறை நாளும் அங்கமாறு மந்திரங்களும் தவங்களும் புராணம் புராணத்தில் இது எல்லாம் இருக்கு இதெல்லாம் இதுக்கு எந்த இடத்துல இதெல்லாம் ஒரு சேர பார்க்கலாம் என்றால் எந்த நூலில் பார்க்கலாம் புராணங்களில் தான் பார்க்கலாம் புராணங்கள்ல இதை பற்றி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எதனுடைய படைப்புகள் தான் மாயின் படைப்புகள் இது அனைத்தும் எதிலிருந்து தோன்றியதான் மாயிலிருந்து தோன்றியவை மாயிலிருந்து தோன்றிய பொருட்களை அந்த புராணங்களில் வரும் செய்திகளை என்ன பண்றாங்க பொய்யை மெய்யன்ற மூடர் புண்ணியர் என்று புராணம் கூப்பிடுமானார் ஆத்ம ஜானம் இல்லாத ஒருவர் நல்லா ஏன் வச்சுக்கணும் சென்சிட்டிவான விஷயம் சொல்றதுக்கும் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்குது ஆத்ம ஜியானம் வரப்பெறாத ஒருவன் புராணங்களில் வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்றான் ஆத்ம ஜியானம் இல்லாதனால அவன் அஞ்ஞானி அவனுக்கு பேர் மூடல் ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் அவன் படித்து பாராயணம் செய்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் ஆனா அவனுக்கு என்ன இல்லை தன்னை பற்றிய ஞானம் இல்லை ஆத்ம ஜானம் இல்லாத ஒருவன் புராணத்தை படிச்சு அவனுக்கு புராணம் ஒரு டைட்டில் கொடுக்குது இவனை புண்ணியன்னு சொல்லுது புராணத்தை உண்மையிலேயே நல்லா படிச்சிருந்தோம்னா புராணத்துக்குள்ள ஒளிவா ரகசியமாக கொடுக்கப்பட்ட எதையும் படிச்சிருக்கணும் ஆத்ம படிச்சிருக்கணும் அதை படிக்காமல் அவன் அஞ்ஞானியாகவே தொடர்ந்து இருக்க அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க புராணத்தை படித்ததனால அவனுக்கு என்னென்ன டைட்டில் கொடுக்குறாங்க புண்ணியன்னு பாராட்டுறான் ஆனா அவனோ யாரு மூட புராணத்தை படித்திருக்க வேண்டும் என்றா படித்த ஒருவன் அதற்குள் கூடமாக மறைத்து வைக்கப்பட்ட மெய்ப்பொருளை பற்றியும் அவன் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் சரியா பொய் மெய்யை மெய் என்ற யானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் ஒன்றும் ஒரு இடத்துல என்ன சொல்லுது ஒரு மூடனை போய் புண்ணியன்னு சொல்ற இங்கே சொல்லக்கூடிய ஞானிகளுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது தடை செய்ய முடியாது அவனை வந்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று அவனுக்கு யாரும் என்ன ஒட்ட முடியாது லேபிள் கொடுக்க முடியாது அவரை யாரும் அடையாளப்படுத்த முடியாது அதனால இவங்களுக்கு ஞானிகளுக்கு அதிவர்ணாசிரமி வர்ணாசிரமங்களை கடந்தவர்கள் அவர்கள் காலாதீதர்கள் காலங்களை கடந்தவர்கள் அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க அவர்களுக்கு உலகியல் மனிதர்களுக்குள்ள சட்ட திட்டங்கள் பொருந்தாது ஏன் வடநாட்டில் நிர்வாண சாமியார்களாக சுற்றுறாங்க அவங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே வைக்க மாட்டேங்கிறாங்க காடுகளுக்குள்ள அங்கங்கே அங்கங்கே சாமியார்கள் தெரிகிறாங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கும் கிடையாது ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது நம்மளாவது இங்கே தமிழ்நாட்டு சூழ்நிலை பார்த்து சாமிகளுக்கெல்லாம் என்ன கொடுத்துட்ருக்கான் அடையாள அட்டை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எங்கேயாவது அவங்க போகிற இடங்கள கொஞ்சம் மரியாதையாக நடத்தணுமேன்றதுக்காதி வடநாட்டில் அப்படி கூட கிடையாது எனது அந்த க கைலாயம் அல்லது இந்த அமர்நாத் போகிறப்போ ஐடி கார்டு கொடுப்பாங்க மற்ற நேரங்களில் அவங்களுக்குன்னு என்ன ஒன்றும் அவங்க வாட்ட சுற்றிடக்காங்க ஒரு அடையாளம் என்பது அவர்களுக்கு கிடையாது அவர்களை கட்டுப்பாடுகள் என்பதும் கிடையாது இது ஃபிசிக்கலாக இருக்கிற சாமியார்களை பற்றி பேச வேண்டாம் நல்ல ஞானவான்கள் இருக்கிறார்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க எப்படி தூங்குகிறாங்க இந்த உலகிகளில் எந்த கட்டுப்பாடுகளுக்கும் அவர் கட்டுப்பாடுகளும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது நேற்று பார்த்தோம்னா தபோவனசாமி அந்த திருடர்களுடைய அந்த டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்து சிரித்து பேசி சாப்பிட்டு அவங்க பொருள்களை ஒரு கொடுக்க அவரு பாட்டு வாங்கிட்டு வந்தார் இல்லையா அவர்களுக்கு எந்த திருடர்கள் என்றோ நல்லவர்கள் என்றோ எந்த பேதமும் கூட கிடையாது அதிவர்ணாசரி மெய்யை மெய்யென்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ அவர்களுக்கு ஒரு சட்ட கிடையாது வல்லலார சுவாமிகளை கூண்டில் ஏற்றி என்ன கேட்டாங்க சாட்சி சொல்ல சொன்னாங்க யாழ்ப்பாணத்து ஆறுமுக ஒரு கேஸ் அதுக்கு ஒரு சாட்சிக்கார யாரையும் கூப்பிட்டாங்க பள்ள உள்ள கோர்ட்டுக்குள்ளே நுழையிறப்பையே ஜட்ஜே என்ன பண்ணுறாரு எழுந்திரிச்சின்னு இருகை கூப்பி வணங்கி வரவேற்கிறார் கேட்குறாங்க ஐயா இந்த இதை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களான்னு அவர் என்ன சொல்கிறார் இச்சிவத்தை அச்சிவம் சிவசிவா அப்படின்னார் அப்போ அவரை பொறுத்தவரை எல்லோரும் என்ன ஒன்றாகிடுச்சு அப்போ கோர்ட்டில் இந்த சாட்சியை என்ன பண்றது சாட்சி பதிவு பண்ணுற சாட்சியா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று பண்ணணும் அவர்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் பொருந்தாது பொய்யது ஏது எனில் நான் இது ஒரு கேள்வியை எடுத்துக்கணும் அதான முப்பத்தி ஆறு ஒரு கேள்வி முப்பத்தி ஒரு கேள்வி பொய்யது ஏது அடுத்த வரியில மெய்யது ஏது சின்ன டெஃபினேஷன் மாதிரி பொய்யது ஏது நாம ரூபங்கள் பூதம் மாயை மாயை பொய் பூதங்கள் பொய் நாம ரூபங்கள் மெய்யது ஏது எனில் ஒன்னே ஒன்றுதான் ஆன்மா அதை ஏதாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் சச்சித்தானந்த பொய்யது மாயை அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க பஞ்சபூதங்களா காணப்படும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நாம ரூபங்களா இருக்கும் மிகது ஏது ஆன்மா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சச்சி தானந்தம் அவ்வளவு இதை குறிச்சுக்கலாம் முப்பத்தி கேள்வி ஒன்று முப்பத்தி ஏழு அடுத்து கேள்வி எண் முப்பத்தி எட்டு ஆறு கேள்வி வருது முப்பத்தி கேள்விக்குள்ள ஆறு கேள்விகள் வருது ஒவ்வொன்னையும் தனித்தனி எண் போட்டு வச்சுக்கோங்க மாயை என்பது ஏது உடையார் ஆர் எப்படி வந்தது வருவான் ஏன் மாயை என்பது பிரம்மத்தின் பேரனின் வஸ்துவும் இரண்டாவே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றனின் பஸ்துவும் பொய்யானே மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டமாறுத குருமூர்த்தி பீடியோ பலமா போட்டாலே கேள்வி ப பலமான கேள்வின் அர்த்தம் குருநாதனே உனக்கு இந்த மாயை பக்கத்துல கூட வராது ஏனா நீ எப்படிப்பட்டவர் சண்டை மாறுதம் பெரிய புயல் காற்று வருது அதுக்கு மேகங்கள்லாம் நிற்காது எப்படிப்பட்ட மேகமாக இருந்தால் அதை என்ன பண்ணிடும் அப்படியே தள்ளிட்டு போயிடும் நீ அப்படிப்பட்டவ உன்னுடைய ஞானத்திற்கு முன்னால் அஞ்ஞானம் நிற்கவே நிற்காது மாயை என்ற மேகங்கள் நிற்காது மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டை மாறுத குருமூர்த்தி சண்டை மாறுதம் மாறுதம்னா காற்று சண்டை மாறுதம்னா பேய்காற்று புயற் காற்று சூறாவளி காற்று மாயை என்பது ஏது உடையார் யார் எப்படி வந்தது வருவான் ஏன் அடுத்த கேள்வி வந்து கேள்வி எப்படி உருவாக்கிக்கிறணும்னா மாயை என்பது பிரம்மத்தின் வேறா அப்படி கேட்கணும் மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றா ஏதா கேள்வி அதுக்கு அவர் விடையும் சேர்த்து சொல்லிக்கிறார் என்னது மாயை என்பது பிரம்மத்தின் வேறு என்று சொன்னால் பஸ்து ரெண்டா இருக்கே அது ரெண்டாவது கேள்வி அதிலேயே துணை கேள்வி மாயை என்பது பிரம்மத்தின் வேறா வேறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வஸ்துவும் இரண்டாயிருக்கே இரண்டாயிருமே மாய என்பதும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்லிட்டா வஸ்துவும் என்னாயிரும் ஏன்னா மாயை பொய் அப்போ பிரம்மமும் மாயும் ஒன்றுன்னு வேறு சொல்கிறீங்க இப்போ பிரம்மமும் எதுவாயிரும் பொய் ஆயிருமே அப்போ ஐந்தாவது கேள்விக்குள் ஒரு துணை கேள்வி இருக்குது ஆறாவது கேள்விக்குள் ஒரு துணை கேள்வி இருக்கு இந்த முப்பத்தி எட்டாவது கேள்வி அறுபத்தொண்ணு நாலாவது பாடல்ல மட்டும் ஆறு கேள்விகள் அப்புறம் ரெண்டு கேள்விக்கு துணை கேள்விகளும் சேர்த்து இருக்கு அப்படியே நாயையை பத்தி கேட்கணும்னா எவ்வளவு கேள்வி வகிறது தான் அப்புறம் விடை ஒவ்வொரு கேள்வி ஞாபகம் அதனை என்னது என்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் இது தனக்கு உளது உடல் யான் உலகுமை எனும் அவர் உடையோர்கள் கதையில்லாத பொய் வந்தது என்று கண்ட பெயரிலைமைந்தா மிதனமாயை ஏன் வந்தது என்றால் புத்திவிசாரம் அற்றதனாலே எத்தனை கேள்வி கேட்டாங்க விட வந்திருக்கும் நாலு கேள்விக்கு முதல் கேள்வி மாயை என்பது ஏது அப்படின்னா மாயை மாயையை இன்னது என்று உரைத்திடப்படாமையால் அது அவாச்சிய வடிவாகும் இது மாயையினுடைய சொரூபம் மாயை எப்படி இருக்கு அது இன்னது என்று உரைத்திடும் மாயையினுடைய சொரூபம் அதை இன்னதுன்னு சொல்லக்கூட முடியாது இதை ஒரு திருஷ்டாந்தம் கொண்டு பின்னாடி நிரூபிப்பார் எப்படி இந்த மாயையினால் ஜீவருக்கு ஏழு அவஸ்தைகள் உண்டாகும் சொல்லிட்டு அந்த ஏழு அவஸ்தையை சொல்லி பின்னாடி திருஷ்டாந்தம் எதை காட்டுறாங்க பதிகன் பத்தாம் அவன் கதையை சொன்னது போல இங்க வந்து மாயை என்பது ஏதுன்ற கேள்விகளை முதல்ல விளக்கன்னு சொல்லிட்டு பின்னாடி எதை காட்டுவாங்க திருஷ்டாந்தத்தை காட்டி விளக்குவாங்க இப்ப மாயை என்பது ஏது அப்படின்னா அதனை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் ஏன் இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அது வெளிப்பாடே முதல்ல கிடையாது மாயை என்பதை ஒரு பொருளாக நம்மளால என்ன பண்ண முடியாது காட்ட முடியாது அப்ப உடையார் யார் சரி மாயை உடையவன் யார் யாரிட யார் அதை வச்சிருக்கான் ஈஸ்வரன் வச்சிருக்கானா அப்படிதான் அத்தியாரோகத்துல நாம என்ன பண்ணிக்கிட்டோம் ஈஸ்வரன் வந்து மாயையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான்னு ஆனா பாடம் சொல்லி தந்தோம் அப்படி சொல்லல மாயையில பிரதிபிம்பிக்க கூடிய சைதன்யத்துக்கு என்னன்னு பேரு ஈஸ்வரன்னு பேருன்னு சொல்லிட்டோம் இல்லையா ஆனா இங்க மாய பாடத்தினுடைய முடிவுல எங்க வந்து சேரு யார்கிட்ட இருக்கு முதல்ல சொன்ன பாடத்துல இப்ப பொய்கின்றார் இது தனக்கு உலகு உடல் யான் உலகுமை எனும் அவருடையவர்கள் நான் சொல்லலப்பா மாயை இருக்குன்னு நான் பாடம் சொல்றப்ப மாயை என்னன்னு சொல்லிட்டேன் கற்பனைன்னு தான் சொல்லி தந்த இப்ப இவன் மாயை எவெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறானோ அவனுக்கெல்லாம் என்ன இருக்குது மாயை இருக்குது இது தனக்கு உலது நான் மாயை மாயை என்கிட்ட இருக்குன்னு இவனே கற்பனை பண்ணிக்கிறான் உடல் யான் இந்த உடம்பு நான்னு கற்பனை பண்ணிக்கிறான் இந்த உலகம் மெய்யாகவே தோன்றுகிறது என்று இவன் கற்பனை செய்து கொள்கிறான் எனும் அவர் உடையோ இவங்கிட்டதான் மாயை இருக்கு அப்ப வெளியில யாரையுமே என்ன பண்ண முடியாது குற்றஞ்சாட்ட முடியாது மூணாவது இது இது வந்து மாயனுடைய வெளிப்பாடு முதல்ல மாயையினுடைய சொரூபத்தை சொன்னா ஸ்வரூபம் எப்படி இருக்கு அதை வார்த்தைகளால விளக்க முடியாத நிலையில இருக்கு ஆனால் மாயையினுடைய காரிய வெளிப்பாடு இருக்குது அது எது யார் யாரெல்லாம் மாயை தனக்கு உள்ளதாக சொல்லிக்கொள்கிறார்களோ இந்த உடம்பை நான் என்று சொல்லுகிறார்களோ இந்த உலகம் மெய்யாகவே தோன்றுகிறது என்று சொல்லுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு மாயை உண்டு அப்போதான் மாயை வெளிப்பாடு தெரியுது அடுத்து மூணாவது கேள்வி எப்படி வந்தது மூணாவது கேள்விக்கு விடை கதையிலாத பொ வந்தது இப்படி என்று கண்ட பேரிலை மைந்தா இது மாயினுடைய தோற்றம் மாயினுடைய தோற்றம் இப்போ ஏற்கனவே மரடி மைந்தனும் தானுவின் பொருடனும் வான்மலர் முடிசூடின்னு ஒரு கதையை சொன்னார் அந்த கதை எப்படி அந்த கதையை எப்படி தோன்றுச்சு அது கதையே முதல்ல இல்லை அதை எப்படி தோன்றுச்சுன்னு வேற எப்படி சொல்றது அதனால கதையில்லாத பொய் அது கதை அது இல்லாதது அது பொய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவே என்னது மாயை என்பதே கதை கதைனா சும்மா திரித்து சொல்ல நம்ம ஒரு பேச்சுக்காக சொன்னது அது இல்லாதது கதை இல்லாத அப்புறம் அது என்னது பொய் மூணுலையும் அழுத்தி சொல்றார் இதை வந்தது இப்படி என்று கண்டவேரிலை வைந்தார் அது வந்ததை யாரும் சொல்லுங்க எப்படி வந்ததுன்னு சொன்னா சிருஷ்டி மாயையை யார் சிருஷ்டித்தது அதனுடைய தோற்றம் என்ன நாம தான் அனாதி வஸ்துக்கள்ல எதை சேர்த்துருக்கோம் அப்ப மாயையினுடைய படைப்புகளாகி எதெல்லாம் இருக்குது ஈஸ்வரன் அவித்யா ஜீவன் கர்மம் நாயனுடைய பெற்ற வகைகள் இப்ப மாயையே போய் அது எப்படி அது அனாதின்னு சொல்லிட்டோம் அதுக்கு தோற்றமே நமக்கு தெரியாது கரையில்லாத பொய் வந்தது இப்படி என்று கண்டவேலை மைந்தா அப்போ இது மாயினுடைய தோற்றம் சுருட்டி அடுத்து வருவான் ஏன் காரணம் மாயே சரி அது தோற்றம் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க ஏன் தான் வந்துச்சு ஆனால் அதனுடைய வெளிப்பாடு தெரியுது அது ஏன் அப்படி வந்துச்சு அது காரணம் விதன மாயை ஏன் வந்தது என்றால் எனது புத்தி விசாரம் அத்த அதனால அதுக்கும் பழி யார் மேலதான் தூக்கி போடுறாரு அவன் மேலையே தான் தூக்கி போடுற மாயினா பல பலவாக தோன்றும் மாயை மிதன மாயைனா இங்க என்ன சொல்றாரு துன்பம் தரும் அப்படின்னு போட்டிருக்காங்க விதவிதமாக தோன்றும் மாயை பலவாறாக தோன்றும் மாயை விதன மாயை ஏன் வந்தது என்றால் புத்தி விசாரம் அற்றதனாலே என்ன புத்தி விசாரம் இதும கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து நான் யார் கடவுள் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது எனக்கும் கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் விசாரிச்சுருந்தான்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா வாஸ்தவத்தில் மாயை இல்லவே இல்லை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது உண்மையில் இல்லவே இல்லை அப்புறம் இதுக்கு என்ன மட்டும்தான் தேவைப்படுது விசாரம் புத்தி விசாரம் தேவைப்படுது அதுக்குத்தான் இந்த மனித மனித பிறப்புக்கு எதை கொடுத்துருக்கார் கடவுள் புத்திய கொடுத்துருக்கார் நாலு கேள்வி நாலு விடை அதனை என்னதென்று உரைத்திடப்படாமைய சேர்ந்தே படிக்கலாம் அதனை என்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாத்திய வடிவாகும் இது தனக்குலது உடல் உலகுமை எனும் அவர் உடையோர்கள் கதை இல்லாத பொய் வந்தது இப்படி என்று கண்ட பேரிலமைந்தா ஏன் வந்தது என்றால் புத்தி வீசாரம் அக்கத நாடு நாலு கேள்விக்கு விட வந்துருச்சு இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு என்னது மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றா அப்படி ஒன்றுன்னு விட சொல்லிட்டீங்கன்னா என்னாயிரம் வஸ்துவும் என்னாயிரும் பொய்யாயிரும் பிரம்மம் பொய்யாயிரும் அப்புறம் மாயை சாரி முதல் முதல் கேள்வி வந்து மாயை என்பது பிரம்மத்தின் வேறு எழில் மாயை வேறு பிரம்மம் வேறுனா ரெண்டு பொருள் இருக்கிறதாயிரம் நாம படிக்கிறது அத்வைதம் ரெண்டாவது கேள்வி என்னது மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொன்னா பிரம்மமும் எதுவாயிரும் பொய்யாயிரம் என்ன சொல்றீங்க இந்த கேள்வி அப்படி இருக்கு அருவமாகும் ும்ாயாவித்தை உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின்வெளியாகும் பிரமசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்திடல் கூடாதே கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே காரியங்களும் சத்தி ஆதாரமும் காணும் மற்றது மாயம் பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும் வீரியந்திகள் வித்தையாயின சத்தி வெளிப்படாதது போல பேரியல் பிரமத்துக்கும் உலகுக்கும் விருது சக்திகள் உண்டே சக்தி சத்தனை வேறு அன்று தான் சத்தனா மாயாபி வித்தை காட்டிய இந்திரசாலம் பொய் வித்துவான் புத்தி மைந்தனே சத்திமான் ஆகிய பூரண ஆன்மாவின் பத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழிகண்டு தெளிவாயே மூணு பாட்டும் ஒரு திஷ்டாந்தம் சொல்லப்படுகிறது அங்கே என்ன சொல்லப்பட்டது பத்தாம் அவன் கதையில் நீ அதுவாக இருக்கிறாய் இந்த ஒன்பது பேரை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நீ பத்தாம் அவனாக இருக்கிறாய் பத்தாம் அவன் என்பது உனக்கு வேறல்லு அங்கே உணர்த்தினது போல அது எதுக்கு உணர்த்தப்பட்டது தத்துவமசி பதசோதனத்துக்கு சொல்லப்பட்டது இங்கு எதுக்கு சொல்லப்படுது மாயை பிரம்மம் மாயா மாயை பிரம்மம் உலகம் உலகம்ன்றது இந்திரஜாலம் போல மாயைன்றது அந்த சக்தி அது வெளிப்படுவதற்குரிய சக்தி இந்த இது பிரம்மம் என்பது எது போல இருக்குன்னா அந்த மாயாவி போல இருக்கு மாயாவி அவனுடைய அவன்கிட்ட இருக்கக்கூடிய மாய சக்தி அவன் காட்டும் மாய ஜாலம் இந்திரஜாலம் அப்ப பிரம் மாை மாயினால் தோன்றும் ஜிவேஸ்வர ஜ திருஷ்ட என்னென்ன விஷயங்கள் தென்படும் என்னென்ன விஷயங்கள் தென்படாது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குதா இல்லையா அருவமாகும் மாயாவித்தைகள் விளையாடுமோன்னு தெரியாது ஒரு பெரிய மேடையில ஊரெல்லாம் கூட்டி ஊருக்கு நடுவில் வந்து நின்றுக்க யாரு வித்தை காட்டூடிய மாயாவை வந்து நின்றுட்டு இருக்கான் ஜெகஜெகன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் எல்லா மக்களும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப யார் மட்டும்தான் இருக்கா அவன் மட்டும்தான் இருக்கான் அதான் அருவமாகும் மாயாவி மாயாவி வித்தைகள் இப்ப மாயாவி காட்டக்கூடிய வித்தை இல்ல யார் மட்டும்தான் இருக்கா அந்த மாயா வித்தைகள் இருக்குது இப்ப தென்ப பல கந்தர்ப்பேனையாய் உதித்த பின் சில மந்திரங்களை போடுறான் மந்திர கோல வச்சு தடவுறான் என்னென்னோ செய்யறான் அப்படி இப்படி பண்ணி கடைசியில பார்த்தா என்ன தோன்றுது பெரிய கந்தர்ப்ப ஆகாயத்தை பா பார்க்க சொல்ற அங்க பார்த்தா பெரியாது ஆயிரக்கணக்கான படைகள் போகுது வருது வெட்டு குத்து நிறைய உயிர் சேதங்கள் ஆகிறது எல்லாம் குதிரை யானை எல்லாம் தெரியுது கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வழியாகும் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கா மக்கள் பார்க்கறாங்க ஆச்சரியமா பார்க்கறாங்க ஒரு பக்கம் பயமா இருக்கு இவ்வளவு சேனைகளா அப்படின் பிரம்மசக்திகள் அனந்தமாவும் அதை கண்டுபிடித்திடல் கூடாதே பரவ பூதங்கள் கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே அப்ப அவனிடத்துல தோன்றக்கூடிய அந்த கந்தர்ப்ப சேனைன்றது அவன் வந்து ஓர் உயிர்ல இருந்து படைச்சு ஆறு உயிர் வரைக்கும் படைச்சு மனிதர்களை படைச்சு நாட்டை படைச்சு இந்த சேனைகளை படைச்சு அப்படியா ஒன்னு எடுத்து ஒன்னா வெளிப்படுத்தினான் திடீர்னு ஏதோ மந்திரம் சொன்னா பார்த்தா கண்ணுல எல்லாம் தெரியுது ஒரே நேரத்துல எல்லாம் தெரியுது பிரம்மசக்திகள் அனந்தம் அதுக்குள்ள அந்த மாயாவி வித்தைகள் செய்கிறானே இந்த மாயாவிக்குள்ள எத்தனைய வச்சிருக்கான்றத ஒரு கணக்கு எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணிலடங்காமல் இருக்கு புசு பசு நம்ம இந்த உலகத்துக்குள்ளயும் உள்ள இருக்கிற ஜீவர்களை எண்ணி பார்க்க முடியுமா நம்மளால ஒரு நாள் ராத்திரி வர்ற ஈசலை கூட நம்மளால எண்ணி பார்க்க முடியாது எறும்பு குழிக்குள்ள கரையான் குழிக்குள்ள இருக்க அந்த அந்த உயிர்களை எண்ணி பார்க்குவேன் இதுக்கப்புறம் புழு பூச்சி இருக்கு இதுக்கும் பின்னாடி பாக்டீரியாக்கள் செல்லுன்றான் வைரஸ்ன்றா என்னிக்கை இருக்கா எண்ணிக்கை இல்லையா முதல்ல இருக்கா இல்லையா பிரம்மசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்துடல் கூடாது அதை ஆராய்ச்சி தம்பி நீ இந்த பாடம் படிக்க வந்தது பஞ்ச கோஷங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண வந்தாயா அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று வந்தாயா என்ன கேட்டு குருவன்ட என்ன கேட்டு சரணாகதி அடைஞ்சா உள்ளமே குளிரும் வண்ணம் கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரச்சித்தல் அவனை காப்பாத்திட்டாரு இப்ப காப்பாத்த முன்னாடி எதைப் பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அந்த பாச கோச பின்னல் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுதான் நீதான் வெளியே வந்துட்ட அப்புறம் திரும்ப எதை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது அது போல அதான் கேட்கிறாரு அதை கண்டுபிடித்திட கூடாது அப்ப என்ன மட்டும் பறவு பூதங்கள் கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமை அங்கே வந்து கந்தர்ப்ப சேனையை காட்டினா அதனால் ஏதோ ஒரு சக்தி அதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இந்த நாமரூபிரபஞ்சம் பூதங்களால் ஆகிய பிரபஞ்சம் இதுக்கு காரணம் ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருக்குது அது மாயைன்னு சொல்கிறார் பலப்பளவாக தோன்றுகிறது அல்லவா அது பலப்பளவாக தோன்றதுக்கு பின்னாடி என்ன சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாயா சக்தின்னு ஒன்று இருக்குதுப்பா அப்படின்றாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் சீடன் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேன் தான் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த லாஜிக்காக மாயை பிடிபட மாட்டேன் அதனால தான் இந்த மாயை என்பது ஏதுன்றதுக்கே என்ன பதில் சொன்னார் அதை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வார்த்தைகள்ல சொல்ல முடியாதப்பான்னு சொல்லிட்டார் இருந்தாலும் அவன் முகத்துல அந்த கேள்விக்குறி மாறவே இல்லைன்றதுனால இன்னும் ரெண்டு மூணு பாட்டை வச்சே சொல்லி பாக்கிறார் நமக்கெல்லாம் விளங்கிருச்சு நமக்கெல்லாம் எந்த சந்தேகமும் சீடருக்கு தான் சந்தேகம் காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும் மற்றது மாயம் இதை பிரிச்சுக்கலாம் காரியங்கள் அப்படின்னா மாயாவி வித்தைகள் சக்தி அப்படின்னா மாயா சக்தி சக்தி ஆதாரம் இருக்குல்ல அது மாயாவி எத்தனை பேர் இருக்காங்க இங்க காரியங்களும் சக்தி ஆதாரம்னு ஒட்டுக்கு சேர்த்தா அதை யாரு சத்தி ஆதாரம் மாயாவிந்த வச்சு முதல்ல சொல்றோம் காரியங்கள் என்னது மாயாவி வித்தைகள் சக்தி ஆதாரம்னா எது மாயாவி காணும் அது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது மறைக்காம தெரியுது மற்றது இது ரெண்டை சேர்த்தாது இன்னொன்னு என்னது மாயாவி வித்தை தெரியுது மாயாவி தெரியுறா இன்னொன்று என்ன தெரியாது இருக்குது எது மாயாசக்தி மற்றதுன்னு சொன்னா இங்க மாயாசக்தி பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும் எனது இந்த இந்த உலகத்துல நாம எதை பார்த்திடலாம் மாயாவியை பார்த்துடலாம் மாயாவீன யாரு சக்தி ஆதாரம் சேனைய பார்த்துலாம் சேனையாறு காரியங்கள் பார்ப்பவர் கண் காணும் வித்தையாயின சக்தி வெளிப்படாதது போல ஆனா இத்தனை சேனைகளையும் உதிப்பதற்கு சக்தியை கொடுக்கக்கூடிய குற்றீசல் போல புலபலன கலகலென புலபலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வழி அறியில் கைவிடவும் மாட்டீர் கவர் விளந்த மருந்தனிலே ஆப்பதனை நுழைத்து ஆப்பதனை அகப்பட்டீர் கிடந்துழழ்ந்தீரே அப்படின்னா அப்ப கலகலன புலவொழனர் வீரியந்திகள் வித்தை அப்படியே பசுபொசு பசுபொசுன்னு வந்துகிட்டே இருக்கு இத்தனை ஜீவராசிகளும் காட்சி மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வினாடியும் இந்த பூலோகத்துல காட்சிகள் மாற்றிக்க ஒவ்வொரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் இந்த காட்சிகள் வித்தை ஆகின சக்தி வெளிப்படாதது போல இதற்கு காரணமாகிய சக்தி இருக்கே அது வெளியே யாருக்கும் தெரிகிறது இல்லை பேரியல் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டு பிரிது சக்தி மாயா முதல் வரியில மற்றதுன்னு சொல்றதுக்கும் மாயா மாயா சக்தி பிரிது சக்திகள் மாயாசக்தி அப்படின்னு சொன்ன என்னது இந்த நாமரூப பிரபஞ்சம் திருஷ்டாந்தத்துல காரியம்னு சொன்ன என்னது மாயாவி வித்தைகள் கந்தர்ப்ப சேனை கந்தர்ப்ப சேனை அப்புறம் சக்தி ஆதாரம்னு சொன்ன என்னது பிரம்மம் திருஷ்டாந்தத்தில் சக்தி ஆதாரம்னு சொன்ன என்னது மாயாவி மற்றது அப்படின்னு சொன்ன மாயா சக்தி இங்கே பிரிது சக்திகள் அப்படின்றது என்னது மாயாசக்தி வித்தையாயின சக்தி அப்படின்னு என்னது மா அது திருஷ்டாந்தத்தில் வித்தையாயின சக்தி அவன் வித்தை காட்டுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அது மாயா சக்தி திருஷ்டாந்தம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒன் அதாவது இப்ப நாம கேட்கிற கேள்வி என்னன்னா பிரம்மம் கண்ண படுதான் கேட்ப சொல்றாரு கண் காணும் மாயாவி தெரியுறான் மாயாவி காட்டக்கூடிய வித்தைகள் கந்தர்ப்ப சேனை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா மாயா சக்தி மட்டும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அது ஒத்துக்கலாம் அப்ப இப்ப நாமரூபிரபஞ்சம் அது தெரியுது தெரியுதா இப்ப அதுக்கு என்ன பதில் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு சொல்லணும் பாடம் படிச்சாச்சு ஐயோ அம்மா பாடத்துல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா கேள்வி கேட்டார் ஆவரணி பிரம்மத்தை மறைக்குமா ஆவரணசக்தி பிரம்மத்தை மறைக்கும் சக்தி மடைத்ததா ஆதாரம் மறைந்து போனால் ஆரோகம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாக ஆரோகம் இலையே என்றால் சமம் விசேடமாம் இரண்டு கூறாம் சமமாம் எங்கும் ஆரோகம் விசேடமாமே அதுல வந்து எதை மறைக்க முடியாது அடுத்த பாட்டு என்ன சொல்லுது ஜகமதில் இது என் சுட்டா சமானம்தான் மறைந்து போகும் மறைந்திடாது மிகிறான் என்னும் விசேடம்தான் மறைந்து போகும் அப்போ அகமெனும் தன்னை மறைக்கிடாதுல்ல அப்ப எது தெரிஞ்சுட்டு இருக்குது பிரம்மன் நமக்கு பிரத்யட்சமா தெரியுதுன்றதுக்கு எது ஆதாரம் எது நம்ம உறுதியா சொல்றதுக்கு ஒண்ணு போல என்ன சொல்லிட்டு நான் இருக்கிறேன் நான் அறிகிறேன் நான் இருக்கிறேன் நான் அறிகிறேன் அது எதை காட்டு எதை வேவனுடைய வெளிப்பாடு அது பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு இருப்பு சத்து வெளிப்படையா தெரியுது சித்து வெளிப்படையாது கேள்வி அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு இப்போ இப்போ சொல்றதே தான் ஆதாரம் சத்து வெளிப்படையா தெரிஞ்சு போவது சித்து வெளிப்படையா தெரிஞ்சு போவது கேட்க போறாரு ஆனந்தமும் அது போல ஏன் வெளிப்படையா தெரிலன்னு போறேன் இப்போ பிரம்மம் இருக்கிறது என்பதற்கு எது ஆதாரம் பிரம்ம பிரம்மம் எதனாலும் மறைக்கப்படாதது மாயாவி எப்படி எப்பொழுதும் எல்லாருக்கும் கண்ணுக்கு படுகிறானோ அதுபோல பிரம்மம் பிரம்ம சாட்சா காரம் பிரம்மம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து அது மறைபடாததுன்றதுக்கு நமக்கு பிரத்யட்சமாக நமக்கு அனுபவமாக என்ன இருந்துட்டு நான் அகமெனும் அகமெனும் சமானந்தன்மை அஞ்ஞானம் மறைக்கிடாது எப்பெல்லாம் நான் நான் உணர்வு சாமியினுடைய உணர்வு நான் என்ற உணர்வு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு மற்ற அதமீரங்களாகிய தாவரங்களுக்கு கூட நான்கின்ற உணர்வு இருக்கு அதுலயே அது எதனுடைய வெளிப்பாடு அது பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு ஒரே ஒரு வித்தியாசம் ஆனந்தம் மட்டும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேறுபாடு இருக்கு அதனால அத பின்னாடி இதுக்கு அடுத்தே கேள்வியை கேட்க போற ஆனந்தத்துல மட்டும் ஏன் சாமி அப்படி வெளிப்படையா தெரியல அப்படி கேட்க போடுற சிறுதான அப்ப இதை காரியங்களும் இதை ஒவ்வொன்றையும் வார்த்தைகளையும் நீங்க ஒரு அட்டவணைமாய் குறிச்சுக்கிட்டாதான் இந்த பாட்டுக்கு வந்து பொருள் சொல்ல முடியும் திருஷ்டாந்தமும் குறிச்சுக்கணும் ஏதோ தாஷ்டாந்தமும் குறிச்சுக்கணும் ரெண்டு கையில வச்சுக்கணும் காரியங்கள் அப்படின்னு சொன்னா என்னது திருஷ்டாந்தத்துல காரியங்கள் என்ன தாஷ்டாந்தத்தில் என்னன்னு சொல்லணும் என்னது திருஷ்டாந்தத்துல காரியங்கள்னா என்னது மாயாவி வித்தைகள் கந்தர்ப்ப சேனை சரி சக்தி ஆதாரம்னா மாயாவி தாஷ்டாந்தத்தில் பிரம்மம் மற்றது அப்படின்னா மாயாவின் உடைய சக்தி அப்ப இதுல மாயா சக்தி அடுத்து மாயாவி சேனை அதெல்லாம் மற்றரியல் பிரம்மத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் என்னது மாயாசக்தி இதை கையில் வச்சுக்கிட்டாதான் இந்த நாலு வரைக்கும் பொருள் வந்து சரியாக கொள்ள பொருளை தேடி வேண்டி வரும் அன்று மாயாவிட்டியம் பொய் வித்து ஆண்மை போல புத்தி மைந்தனே சக்திமானாகிய பூரண ஆன்மாவின் வழிண்டு தெ இத போய் என்ன பண்ண முடியாது என்ன போய் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது பிரம்மத்தை உடச்சு பார்க்க முடியாது ஏன் பிரம்மத்துக்குள்ள என்னவும் கிடையாதுன்றாங்க அங்கங்கள் தான் கிடையாது ஆனா சக்தி இருக்குது அது கேட்டா என்னன்னு சொல்லவும் முடியல பிரம்மத்துக்குள்ளயே இருக்குதா அப்படின்னு கேட்டா பிரம்மத்துக்குள்ள என்னவே இல்லை அங்கங்களே கிடையாது பிரம்மம் ஒரே வப்புதான் இப்ப சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா வெளியே பார்த்தா இருக்குதா எது தெரியுது ஜீவேஸ்வர ஜெகத்து தெரியுது அப்ப இல்லைன்னு சொல்றீங்களா என்னது சரி இருக்குன்னு சொல்றீங்களா இருக்குன்னா இருக்குற இடம் காட்ட முடியாது பிரம்மத்தை தவிர வேற ஒரு பொருள் இல்லை அப்போ எதுகிட்டதான் இருக்கணும் பிரம்மத்துக்கிட்டதான் ஆனால் பிரம்மமா எப்படிப்பட்ட பொருளாக வேற இருக்கு அங்கங்கள் அற்றதாக ஒரே பொருளாக அத்விதீய பொருளாக இருக்குது அத்வைத்த பொருளாக இருக்குது ஏகமாக இருக்குது அதுக்குள்ள அங்கங்களும் கிடையாது வேறொரு பொருள் வந்துருச்சுனாலே என்ன ஆயிரும் இருமை வந்துடும் இப்ப என்னன்னா சொன்னது அதனாலதான் சொன்னது இதை வந்து சொல்லவும் மூணுமே சொல்ல முடியாது சத்தா சத்துனா இருக்கின்ற பொருள் அசத்துனா இல்லை என்ற பொருள் அப்ப இருக்குது பாதி இருக்குது பாதி இல்லைன்னு சத்து அசத்து மூணுக்குமே அப்பாற்பட்டது அதுக்கு ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் வேதாந்தத்தில் மித்யா அது கடைசியில் அது அவாட்சிய வடிவம் சொன்னாங்களா அது அநீர் வசனியம் மித்யா இருக்குது இல்லை இருக்குதா இல்லையான்னு தெரில அப்படின்றதுக்கு ஒரு சொல் இருக்கு என்னது பார்க்கறதுக்கு இருக்கிறது போல தெரியும் போய் பக்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி இல்லவே இல்லை அது காண அது நிறைய வந்திருக்கேன் மாயை பற்றிய ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க மாயினுடைய உபயாத்மி காணோ சாங்காப்பிய அனங்காப்பிய உபயாத்மி காணோ பின்னாப்பிய பின்னாப்பிய உபயாத்மி காணோ அப்படின்னு அது பின்னமா அபின்னமா பின்னா பின்னமா அங்கங்கள் உடையதா அங்கங்கள் அற்றதா அல்லது அங்கங்கள் உடையதும் அற்றதுமா சத்தா அசத்தா சதசத்தா கடைசில வார்த்தைகளை கூட எங்க கொண்டே முடிச்சிட்டாரு அனிர்வச்சனீய மாயா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அது வந்து இன்னதுன்னு சொல்ல முடியலப்பா அப்படின்றார் ஏன்னா உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டா என்ன வந்து அங்க ரெண்டு வரையும் போட்டாங்க சீடனுடைய கேள்வி எதை எப்படி இருக்கு மாயை என்பது பிரம்மத்தின் வேறுனின் வஸ்துவும் இரண்டாமே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றெனின் வஸ்துவும் பொய்யாமே இப்படி போனா அப்படி வந்துட்டோம் அப்படி போனா இப்படி வந்துடும் மாயையும் பிரம்மமும் வேறு வேறுன்னு சொல்லிட்டா என்னது ரெண்டு பொருள் இருக்கிறத ஒத்துக்கிட்டதா ஆயிரும் சரி ரெண்டு ஒன்றுதான் பிரம்மத்துக்குள்ள மாயை இருக்குன்னு ஒத்துக்கிட்டா மாயை நிலையில்லாத பொருள் இல்லவே இல்லை எதுவும் அசத்து பொருளாக ஆயிரும் அதனால அதுக்கு அவர் காட்டின தாஷ்டா திருஷ்டாந்தத்தை மனசில் வச்சுக்கணும் மாயாவி வித்தைகள் அப்புறம் மாயா சக்தி அப்புறம் மாயாவி அதை மூணையும் வச்சுக்கிட்டு நாம் பார்த்துக்கணும் புத்தி மைந்தனே சக்திமானாகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழிகண்டு தெளிவாதையை கதையை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பூரண ஆன்மாவாக இருந்தா போதும் தெரியா அதுக்கு என்ன நாம எதில் இருந்துகிட்டா போதும் பூரண ஆன்மாவில் இருந்து கொண்டால் போதும் சக்திமானாகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் நாம் எதில் இருக்கிறோம் நாம் எதுவாக இருக்கிறோம் என்பதை மட்டும் உறுதி எடுத்துக்கிட்டா போதும் நாம் அல்லாத பொருட்களை ரொம்ப போய் குழப்ப என்ன பண்ண ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இது இதுக்கு எங்க விடை கிடைக்குதுன்னு சொன்னா இது இப்ப நாம வந்து ஆத்ம விசாரத்துலதான் இருக்கிறோம் இல்லையா நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்குது இந்த ஆத்ம விசாரம் எதுல வச்சு நடக்குது அந்த கரணத்துல அந்த கரணத்துல எதுல வச்சு நடக்குது புத்தியில புத்தியில இது வச்சு நடக்கிறப்ப என்ன உருவாக்க போறோம் விருத்தியானம் உருவாக்க போதும் விறத்தியானம் உருவாக்க போதும் புத்தி எதனுடைய படைப்பு மாய படைப்பு விற்பியானவும் எதனுடைய ப்ராடக்ட் தான் மாயனுடைய ப்ராடக்ட் தான் அப்போ மாயையே மாயையை காட்டி கொடுக்கார் மாயையால் மாய்ப்பார் ஆனால் அதையும் கூட இந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க நோய்க்கு நோய் கிருமிகளையே மாற்றி என்ன பண்றாங்க மருந்தாக செலுத்தி கடைசியில் இந்த மருந்து போய் அந்த நோய் கிருமி என்ன பண்ணிடுவோம் ரெண்டுமே ஒன்னா பிறந்தவங்க தான் இதுவும் நோய்க்கிருமி உடம்புல இருக்கிறது நோய்க்கிருமி அதுல இருந்து வெளியே எடுத்து அதுல சில மாற்றங்களை பண்ணி திரும்ப செலுத்தப்பட்டதும் அதே நோய்கிருமி இப்ப போன நோய்கிருமி என்ன பண்ணிருது கிருமி கொண்டு போடும் இப்ப இந்த ஆத்மவிகாரம் என்பது அந்த நோய்கிருமியை எடுத்து ப்ராசஸ் பண்ற மாதிரி ஆனா ரெண்டுமே எதனுடைய ப்ராடக்ட் அதனால மாயையை பற்றி சொல்லு மாயையை பற்றி சொல்லுன்னு சொன்னா சொல்லாது ஏன் அது சொன்ன எப்படி இந்த கரண்டபால் மடி ஏறாது போல காரியங்கள் காரணத்தை விலக்கி ஒரு என்ன பண்ண முடியாது காட்ட முடியும் புத்தியும் புத்தியில ஏற்படக்கூடிய விருத்தி ஞானமும் எதனுடைய ப்ராடக்டுகள் காரியங்கள் அதனால் அது காரணத்தை எப்பொழுதும் அதனால் காட்ட முடியாது அதனாலேயே அதுக்கு அநீர் பச்சனையும் இதற்கு காரணம் என்ன மாயை காரியம் எது புத்தி அதில் உள்ள விருத்தி ஞானம் அது வந்து ஒரு உலகம் எதை காட்டாது எதை காட்டிடும் வஸ்துவை காட்டிடும் ஆனால் எதை காட்ட முடியாது மாயை கடைசி இல்லாமல் பண்ண முடியும் விடை எங்கே இருக்குன்னா ஞானம்தான் விடை ஜீவன் முக்த அனுபவம் தான் விடை ஜீவன் முக்த அனுபவத்தில்தான் இதுக்கு விடை கிடைக்கும் ஆ இதனுடைய விடை வந்து இப்போ இந்த ஆத்ம விசாரம் செய்யும் விருத்தி ஞானத்துல கிடைக்காது எங்க மட்டும்தான் கிடைக்குமா ஆத்ம சாட்சாத்துலதான் இந்த கேள்விக்கு விடை இருக்கும் மாயை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா விடை வந்து என்னதான் நாம வாத எடுத்து வைத்தாலும் புத்தி எத்தனை யுக்திகளை பயன்படுத்தினாலும் விடை கிடையாது அதனால எதுலதான் விடை கிடைக்கும் அதனாலதான் ஆரோகை பிரமாணங்கள்ல சப்த பிரமாணத்திற்கு மாத்திரம்தான் இந்த பிரம்மத்தினுடைய சாட்சா்காரம் உண்டு மற்ற அஞ்சு பிரமாணங்களுக்கும் என்ன சொல்ல முடியாது இந்த பிரம்மத்தை பற்றி சொல்ல முடியாது மற்ற எது சொன்னாலும் குறுக்க கேள்வி கேட்டலாம் மற்ற பிரமாணங்கள் ஐந்து பிரமாணங்கள் இருக்கு இல்லையா பிரத்யக்ஷப் பிரமாணம் அனுமான பிரமாணம் ஓமான பிரமாணம் அப்புறம் அர்த்தாமத்தி பிரமாணம் அணுபலத்தி பிரமாணம் ஆகிய ஐந்து பிரமாணங்கள் பிரம்மத்தை பற்றி சொன்ன சொன்னா அது வந்து என்னது குறுக்க என்ன பண்ணிடலாம் கேள்வி கேட்டு மடக்கிடலாம் இதுக்கு ஒரே ஒரு விடை வந்து எதுதான் சப்த பிரமாணம் மாத்திரம்தான் எதை சொல்லுது சப்த பிரமாணமும் மௌனமாய் காட்டும் வேதம் சப்த பிரமாணம்ன்றது வேற எதுவும் இல்லை வேத பிரமாணத்தை சப்த பிரமாணம் சொல்றோம் வாக்கிற்கு எட்டும்னு சொல்றோம்ல வாக்கிற்கு எட்டும்னு சொல்றதா சப்த பிரமாணம் அப்ப வேதத்தின் வேதத்தினால் மாத்திரம்தான் வேதம்ன்றது எது ஞானிகளுடைய மொழி ஞானிகள் அவர்களுடைய மொழிக்கு என்னன்னு பேரு வேதம்னு பேரு அந்த வேதம் கூட மௌனமாய்காட்டும் புரியுதா இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்க இருக்குது பிரம்ம சாட்சா இருக்கிறது இது முப்பத்தி ஒன்பது தொடங்குது இல்லையாகிய சக்தியை உண்டென்பது எப்படி என கேட்கில் உள்ளையாதியாம் அசேதன பொருடெல்லாம் பூத்து காய்பன பாராய் நல்லயாம் மகனே அதில் சிற்சக்தி நடந்திடாதிருந்த கால் தொல்லையாய் வரும் சராசர உயிர்க்கெல்லாம் சுபாவங்கள் வேறாமே சீடனுக்கு இன்னும் பற்றி ஒரு அர்ஜு இந்த மாயா சக்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்ன என்ன குறையலை அந்த ஆர்வ விதியில கேள்வியை கேட்கிறார் இல்லை ஆகிய சக்தியை உண்டென்பது எப்படி ஏசாமி அந்த மாயா மாயை என்ற ஒன்று இல்லவே இல்லை அப்போ இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு வஸ்து ஆகிரும்னு சொல்லிட்டீங்க அப்ப இல்லவே இல்லைன்னு முடிவு எடுத்துக்கலாம் வச்சுங்க ஆனா அது மாயா சக்தி உண்டு என்று வெளி உலகத்துல எப்படி நாம் காண்கிறோம் கந்தர்ப்ப சேனை உதயமானதுனால மாயாவின் உடைய சக்தி இருப்பதை ஒத்துக்கொண்டோம் இந்த ஜீவேஸ்வர ஜெகத்து தோன்றுவதனால மாயாசக்தி என்ற ஒன்று இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜீவேஸ்வர ஜெகத்து எப்படி விரிஞ்சிருக்குன்னு காட்டுறாரு இல்லை ஆகிய சக்தியை உண்டென்பது எப்படி அது இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறோம் அசத்து பொருள் அப்படின்றோம் மாயாசக்தி என்ன சொல்றோம் அசப்பொருள் அப்படின்ற அசத்தவத்தில் உண்டென்பது எப்படி இருக்கின்ற பொருளும் இல்லை இல்லாத பொருளும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்போ இல்லை என்பதற்கு நிரூபணம் சொல்றீங்க இருக்குன்றதுக்கு நிரூபணம் சொல்லணும் ரெண்டுக்குமே சொல்லணும் எனக் கேட்கில் அச்சேதன பொருளைதான் அசேதன பொருள் அசேதன பொருள்னா என்னது இங்கே வந்து சித்து இல்லாத பொருள்னு அர்த்தம் இல்லை அதுக்கு உணர்வுன்ற சித்து இருக்குது ஆனால் இந்த அறிவுத்தன்மை இல்லாதது எது எந்த அறிவுத்தன்மை நம்மளை போல புத்தி இல்லாதது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதது அசேதனம்ன்ற சொல்லுக்கு ஜடம்ன்ற ஒரு மீனிங் உண்டு இங்கே வந்து புல் அப்படின்றதுக்கு அதுக்கு ஓர் உணர்வு ஓர் அறிவு உண்டு அப்ப இங்க அச்சேதனம்ன்றதை என்ன எடுத்துக்கிட்டோம்னா அறிவில்லாத பொருள் அறிவில்ல நம்மளை போல சிந்திக்கும் ஆற்றல் இல்லாத பொருள் இந்த மாம்சம் சைவம் அசைவம் உணவு பற்றி தர்க்கவாதங்கள் வரும் பொழுது சைவத்தை நிரூபிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த புல் பூண்டு முதலான தாவரங்களை எல்லாம் எதுலதான் சேர்த்துக்கிறாங்க அசேதன பொருள்ல சேர்த்துக்கிறாங்க எப்படி இரண்டாவது அறிவுல இருந்து தான் எதுக்கு சேர்த்துக்கிறாங்க உயிர் உள்ள பொருள் என்றும் தாவராதிகளை புற எதுல சேர்த்துக்கிறாங்க புள் முதல தாவராதிகளை புற அச்சேதன பொருள் அவங்க அவங்க நம்மளுடைய உறுதி என்ன என்னன்னு சொன்னா உயிர்ன்னா எல்லாம் உயிர் அப்போ நாம அப்போ ஒரு உயிரை தான் சாப்பிடறவை ஆவாம் வேற வழி இல்லை ஜீஓ ஜீவேன ஜீவிசக ஜீவந்தி ஜீ ஜீவே ஜீவந்தி ஒரு ஒரு ஜீவன் மற்றொரு இப்போ ஜீவர்கள் ஜீவர்களாலே ஜீவிக்கிறார்கள் ஒரு உயிர் மற்றொரு உயிரால் தான் உயிர் வாழணும் இது உலக நியதி அதில் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சாத்விகம் அதிகமாக உள்ளவர்கள் என்பதனால அந்த உயிர்கொலையினுடைய அளவை என்ன பண்ணிக்கிறோம் குறைச்சிக்கிறோம் அதை எப்படி சொல்லி சமாதானம் பண்ணிக்கலாம்னா இந்த கீழே உளுந்த கனி இலை எல்லாம் குறைக்கி சாப்பிட்டுக்கலாம் இலைதலை எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மரத்தை வெட்டோம்னா திரும்பி மரம் என்ன பண்ணிக்கிறோம் வளர்ந்துக்கிறோம் விதைகளை திரும்பி போட்டால் மரம் முளைச்சிரும் அதனால அதனுடைய உயிர் அந்த மரங்களை அல்லது தாவரங்களை அப்படியே பிடுங்கி சாப்பிடாம என்ன பண்ணுறோம் தேவையான அளவு உதிர்ந்தது முதிர்ந்தது அப்படியெல்லாம் மட்டும் சாப்பிட்டு உயிர் கொலை இம்சைகளை என்ன பண்ணிக்கிறோம் குறைச்சிக்கிறோம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் ஒரு உயிர் இன்னொரு உயிர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது உலக நியதி அத லெவலை குறைச்சிக்கிறோம் நாம் மற்ற உயிர்களை இம்சிக்கக்கூடிய அல்லது கொலை குற்றத்தை என்ன பண்ணிக்கிறோம் மினிமமாக பண்ணுறோம் அவ்வளோதான் இது இது எதுக்கு வாதம் போனால் அது பெருசாக போயிட்ருக்கேன் இந்த வாதம் தாவரங்கள் உயிருள்ள பொருட்களா இல்லையா அப்படின்ற வாதம் பெருசாக அப்போ இங்கே அச்சேதன பொருள் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்னா நம்மை போல சிந்திக்கும் ஆற்றம் இல்லாத ஆற்றல் இல்லாத புல் முதலானவைகள் பூத்துக்காய்பன பாறாய் ஆனால் அது ரொம்ப நாம் ஆர்டிஸ்ட்டு கூட படம் போட்டால் அழகாக முடியறோம் புல் பூண்டு முளைக்கிறதையும் அது அழகையும் பார்த்தோம்னா விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம் ஒரு ஓவியன் கூட அதை என்ன பண்ண முடியாது எவ்வளோ அழகாக வரைய முடியாது இயற்கையில் தினந்தோறும் இறைவன் வரைந்து கொண்டே இருக்கிறான் இந்த இந்த அறிவில்லாத பொருள்னு சொல்றான் ஆனா அது போற ஆர்ட்டை வந்து நம்மளால என்ன பண்ண அது கொடுக்கக்கூடிய நிறத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது கொடுக்க சொல்றாரு அதை ரொம்ப பெருமையா சொல்றாரு அவைகள் எல்லாம் அச்சேதன பொருள்கள் கூட பூத்து காய்ப்பன பாறாய் மகனே அதில் சிற்சக்தி நடந்திடாதிருந்த கால் அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி அதை இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது அதுவும் குறிஞ்சி மலருனா எத்தனை வருஷம் டிசம்பர் பூன்னு ஒன்று வரும் பூ ஒன்று வரும் எத்தனை எப்போதான் வருது அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல வருது பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது குறிஞ்சி பூ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தர வருஷ மலருது அதுக்கு அப்போ அந்த பின்னாடிருந்து எது ஒன்று இருக்குது சித் சக்தி மாயாசக்தின்ற பேரை எப்படி மாற்றி விட்டார் சித் சக்தின்னு அறிவுபூர்வமாக பின்னாடி இருந்து இயக்கு கொள்ளையாய் வரும் சராசர உயிர்க்கெல்லாம் சுபாவங்கள் வேறாமை இப்படி சித் மட்டும் பின்னாடி இல்லைன்னா இந்த அச்சேதன பொருள்களெலாம் எப்படி கிடக்கும் கும்மக கிடக்கும் அப்படியே கிடக்கும் போட்டால் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும் ஆனால் அப்படி இல்லையே அப்படி லேசாக மழை தொளிச்சு விட்டோன்னு மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படியே புல்லு பூண்டெல்லாம் சுசு புசுபசுன்னு வரும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து பார்த்தோம்னா அப்படி பார்க்கவே ரம்யமாக இருக்குது கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய் அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் போலாம் நெருப்பு நீரதாம் கசப்புமே மதுரமாம் நீசலும் மறையோதும் பொறுப்பு மேகமாம் கடலெலாம் மண்களாம் படிப்போமே அவர் கேட்ட கேள்வி என்ன சீடன் இல்லை ஆகிய சக்தியே உண்டன்பது எப்படி சிசக்தி இருக்குது அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இல்லை என்றதுக்கு ஆதாரம் காட்டியாச்சு இருக்குன்றதுக்கு ஆதாரம் என்ன அப்ப புல் முதலான அறிவற்ற பொருட்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு ஒழுங்கு நிறைமுறையிலே பூத்து காய்த்து கொண்டு அது இல்லாட்டா இந்த சராசர உயிர்கள் எல்லாம் என்ன கொஞ்ச நேரத்துல அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும் பார்க்கிறோம் பிணம் ஆகி விழுந்தாச்சு அடுத்த வினாடி அந்த பிணத்தை இல்லாம பண்றதுக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சு நாம பேசாம சுத்தி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும் அந்த பிணமாகிய உடம்பை ஒரு ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலயோ என்ன பண்ணிடும் உள்ளேயே குழு பூச்சி எல்லாம் உண்டாகி பந்து அதை சாப்பிட்டு கடைசியில் எதை மட்டும் விட்டுரும் எலும்பு கூடும் எலும்பு கொஞ்சம் அதுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் என்ன ஆகிடும் மண்ணோடய மண்ணாக போதும் எப்படி அப்போ இது உடனே ஆளை விட்டு அனுப்பிச்சி எல்லாம் கிளீன் பண்ணுறது யார் நாம் நகராட்சி மாநகராட்சியில் ஊழியர்களை வச்சு கிளீன் பண்ணுறோம் இறைவன் ஈஸ்வரன் வந்து எவ்வளோ ஊழியர்களை வச்சுருக்காரு பாருங்கள் அடுத்து ஒரு பெரிய ஆர்வி மாதிரி வருது அதுக்குள்ள என்னது புழு பூச்சி எல்லாம் வச்சு நோய் பார்க்குறா நீங்கள் இறந்து போன அந்த ஆடு மாடு அல்லது நாய் எல்லாம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து கிடந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே அது மோசம் மோச கிடக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் எப்படி அப்ப ஏதோ ஒரு ஒழுங்குமுறை இருக்கு தோன்றி வளர்வதற்கும் ஒழுங்குமுறை இருக்கு மீண்டும் அதை ஒடுக்குவதற்கும் ஒழுங்குமுறை கருப்பை முட்டையுள் பறவைகள் பல கலந்த சித்திரம் பாறாய் எத்தனை விதமான பறவைகள் அது முட்டைக்குள்ள வெளியே வர்றப்பயே அதுக்கு ஜோடிச்சு விட்டுருக்கு அதுக்கு என்ன அந்த ரெக்கைகள்லாம் அழகழகா வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கு யாரு உள்ள போய் தீட்டினா சக்தி நியமம் இல்லாவிடின் அந்த அதுக்கு பின்னாடி என்னது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு இப்போ நாம் சயின்டிஸ்ட்டு அதை தான் இருக்காங்க என்னது ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பாட்டனியில் ஜுவாலஜியில் சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இந்த நியமங்களை என்னன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுருக்காங்க கண்டுபிடிக்க தான் முடியுது இந்த நியமம் செட் பண்ண எப்படி இருப்பான் நமக்கு நியமங்களை செட் பண்ண முடியலை என்னென்ன செட் பண்ணிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னென்ன ஒழுங்குமுறைகள் இருக்குன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துதான் அவ்வளவுதான் அரசிலா நகரோலா ஒரு ராஜா நகரத்துல இல்லாடா அந்த நகரமே கந்தர் கோல தான் நெருப்பு நீரதாம் கசப்புமே மதுரமாம் நீசனும் மறையோதும் பொறுப்பு மேகமாம் கடலெலாம் மண்களாம் புவனமி படிப்போமே ஒரு நியமம் இல்லாத விஷயங்கள் எப்படி ஆகிரும்னா நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு திடீர்னு நின் போயிடும் நீர் ஆகி போயிரும் தலையிலா போயிரும் எல்லாம் கசப்புமே மதுரவம் நாம கலி பத்தி பேசுறப்ப காலம் கலிகாலம் தான் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுட்ட நாமே கேள்வி கேட்டா இப்ப சின்ன பிள்ளைய நம்மள என்ன பண்றது திருப்பி கேள்வி கேட்குது அப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம் அது காலம் கலிகாலம் ஆயிடுச்சு நமக்கு அது அட்வைஸ் பண்ணுது உஷாராயிரு நமக்கு சொல்லுது இப்ப அந்த காலங்களேட்டரோ செல்போனா ஆப்ரேட் பண்ற விஷயங்களுக்கு இப்ப நாம யாரும் இருக்க வேண்டியிருக்கு குழந்தைகளை ஐக்கியம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க அப்போ முறைமை ஒரு ஒரு இயற்கை வச்சிருக்க முறைமே இப்ப தக்கியல மாறி போச்சு நாம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறது போய் குழந்தைங்க நமக்கு கத்துக் கொடுக்கிற நம்பிக்கை வந்தாச்சு நெருப்புமே மீறதான் கசப்புமே மதுரவாம் இனி எனது கசப்பான பொருட்கள் எல்லாம் இனிப்பான பொருளாக மாறிவிடும் நீசனும் அறைய ஓதும் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் வேகங்களை ஓத ஆரம்பித்து விடுவார்கள் பொறுப்பு மேகமாம் பொறுப்புனா எனது மலை அது கூட என்ன ஆயிரும் மேகங்களா பஞ்சு போல மாறிடும் கடல் எல்லாம் மண்கள் மண்களாம் மண்பரப்பாக மாறிவிடும் புவனம் இப்படி ஒழுங்கில்லாமல் போய்விடும் அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ சக்தி ஒன்று இருப்பதை தெரிந்து கொள் ஆனா அந்த சக்தியை பற்றி அது பிரம்மத்துக்குள்ள இருக்கா பிரம்மத்துக்கு வேறா இருக்கா அப்படின்லாம் என்ன பண்ணாத கேட்காதே தெரியுது அப்படின்னு ஆனா அது அது ரெண்டாவது பொருளா ஒன்னாவது பொருளான்னு என்ன பண்ணாத கேட்காத அப்படி கேட்டா என்ன ஆயிரும் பிரம்மத்துக்கு ஹானி வந்துடும் பிரம்மம் என்பது இரண்டு பொருள் என்று ஆகிவிடும் அல்லது பிரம்மம் என்று இல்லாத பொருள் என்று ிவிடும் இதோட இது முப்பத்தொம்பது கேள்வியோடு நிறைவாகுது அதுக்கடுத்து கேள்வி என் நாற்பது ஏன்னா நூற்றி அடுத்து அடுத்த வகுப்புகளில் வச்சுக்கலாம் இனி பிற்பகல் இரண்டு வகுப்பு தானே பிற்பகல் வகுப்புகளில் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் முடிச்சதுக்கப்புறம் பதினரு மணி வகுப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு நன்னிலம் அந்த தியான மண்டபம் கட்டுறதை பற்றி ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டம் சாமி தலைமையில் நடக்கும் அது எல்லாருமே இருக்கட்டுமா தானே அதுக்குரிய அந்த கைவல்லிய மன்றத்து சம்பந்தப்பட்டவர்கள்தான அவங்க மட்டும் இருக்குமான்னு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் சம்பந்த மட்டும் இருந்த அடுத்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு அது கேட்கும் நாளைக்கு முப்பத்தி ஒன்று வளர்த்த முடியுது நாளைக்கு நாளைக்கு ஆங்கில வருஷப்படுத்தும்